அனி நயந்தார் அந்நாளில் தம்பெருமான் அல்கூட பணிந்தகென்று மின் நாசங்கடைமுடியார் விரும்புமிடம் பல வணங்கி கல் நாடும் இயல்படை சூழ் கடிப்பாலை தொழிலேத்தி சில்லை வந்தடைந்தார் தில்லையிலிருந்து ஓஹோ இங்க வந்துட்டமா திருத்தனை மாநகர் வந்தார் திருத்தனை மாநகரிலிருந்து திருநாவலூர் வந்தார் ஓ இப்படி வந்துட்டு பாத்தீங்களா திருக்கழுக்குண்டு வந்தார் திருக்கிழக்குண்டு வந்து பதியமெல்லாம் பாடலாம் பாடிய பிறகு நம்ம மணிவாசகர் கடுமள மதனில் காட்சி பொருத்தும் கடுமல மதனில் காட்சி பொருத்தும் காட்டினாய் கடுக்கும் அது என்ன என்ன பாட்டு நாமங்கள் இலக்கிலோடு இன்பமே வரும் துண்டுமே தோடை தம்பிரான் உணக்கிலாததோர் வித்து மேல் விளை ஆமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்குண்டினேன் அறிவியல் சித்தாந்த கருத்து எப்ப இருவினை ஒப்பு வந்ததோ அப்பதான் பெருமான் காட்சி இருவினை ஒப்புங்கிறது என்ன நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் நாயகமே அதனால இருவின் நல்வினை தீவினை ரெண்டையும் ஒரே மாதிரி கருதி என்ன இது எதுவா என்று இருக்கும்படிய ஆனா பெருமான இருப்புமா இருப்பது அவர்களுக்கு காற்றினார் கழுக்குஞ்சிதேன் என்று அருமையான பதிவின் தான் எனவே திருக்கடுக்குன்றத்தை இவரும் பிறகு பாலார் இன் தவிப்பதையும் பாடினார் பாடிய பதினிவருந்து பணிந்து போய் நாடியல் உணர்விடும் திருக்கச்சூர் தனி நன்னி திருக்கச்சூருக்குச் சேர்ந்தாராம் ஆடகமா மதில் பொடைசூர் ஆட கோயிலின் அமுதை ஊடியமை அன்புறுக கும்பிட்டு புறத்தணிந்தார் திருக்கழுக்குண்டம் அடுத்தது திருக்கச்சூர் இப்படி எல்லாம் வரிசையாக செல்கலாம் அனைந்தருள வேலை செய்யும் பொழுதாக குணந்தமது சமைத்திருக்கும் பரிசனமும் குருகாமி தனந்தபதி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் குணந்தமதில் புறத்திருந்தார் மனைப்பாடி புறவலனார் பாருங்க இந்த திருக்கச்சூருக்கு வரும்போது மீண்டும் பசி வந்திருக்கலாம் ஆமா போடப்படா போடப்படறாரு இனிமேதான் வந்து கோயிலுதாருன்னா அருமையா தண்ணீர் பந்தர் பொதிசோர்லாம் கொடுத்தார் பெருவான் இப்ப பார்த்தார் இவருக்கு என்ன பண்றது என்ன என்ன பண்றது என்ன ஒன்னு இல்ல இவருக்கு ரொம்ப மத்தியானம் பன்னெண்டு மணியான போயே பழக்கம் எதுங்க கிச்சி எடுத்தே பழக்கம் பலிக்கு அதனால பார்த்தார் நேரம் பத்து ஓட்டு பிச்சை எடுத்தூரில் பிச்சை எடுத்து கொடுத்தார் பெருமான் வந்து பிச்சை எடுத்தும் கூட பெருமாடிவர்களுக்கு தருவார் சிவசிவன் எனவே அருமையாக அந்த பிச்சை எடுத்து கொடுத்தது அதான் எங்கே கச்சூர்ல வந்தொன்றர் பசி தீர்க்க மலையின் மேல் மருந்தானார் மின்தங்கி வெண்தலையோடு ஒழிந்து ஒரு வேல் ஒரு வெற்றோடு ஏந்தி அன்றங்கு வாழ்வார்வோர் அந்தனரா புறப்பட்டு சென்ற முகநோய்க்கு அருள் கூட செப்புவார் என்ன செய்தார் மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்திருந்தீன் ஐயா நீங்க எல்லாம் காலையில கூட சாப்பிடல போல இருக்கே ஆமாங்க எப்படி தெரியும்னர் முகத்தை பார்த்தா தெரியுங்க முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ ஓத்தினும் காயினும் தான் உண்டு தெரியவில் முகத்தை விட அறிவுடைய ஒன்று ஒன்று இருக்காப்பா இங்க உள்ள என்ன இருக்கோ அத முகம் காட்டும் நெஞ்சம் கடுத்தது காட்டும் நல்ல மகிழ்ச்சியா இருந்தது முகம் மலர்ச்சியா இருக்கும் இங்க போட்டு அறுத்தது இங்கேயும் அறுக்கும் என்ன ஒரு மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமில்லை இல்லைங்க ஏதோ என்று சொல்லுவோம் ஆகவே அந்த முகத்தில் அந்த இருக்கிற அந்த அமைப்பை பார்த்துவிட்டு என்ன செய்தாராம் மெய்பசியான் மிக வருந்தீர்ந்தீர் ப்பொழுதே சோறு இறந்து இங்கு யான் உமக்கு குளர்கின்றேன் சரிங்களா அண்ணம் அண்ணம் பாதிக்கும் வருது இருந்தாலும் அண்ணம் சொல்லு தான் எந்த உண்டு இம்மையேதரும் சோரும் கூறிய இந்த சோறுன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் தாழ்வு போலவும் அன்னம்னு சொன்னா கொஞ்சம் பயிர் போலவும் கருது பாருங்க இதெல்லாம் இங்க இருக்கிறதுனால வந்து சோரு என்று அருமையான தமிழ்ச் சொல் சொல்ல தப்பம் அப்புறம் சாதம் அதெல்லாம் அன்னம் இருந்தது அப்புறம் சோறு ஆச்சு சோறு போய் அன்னமும் போய் சாதம் ஆச்சு சாதம் போடு அது எப்ப வந்ததோ எங்க வந்ததோ தெரியுது சாப்பாடு போடு அல்ல சாதம் போடும் இல்ல சாதம்னா அந்த இத குறிக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் குறிக்கும் அப்படி வந்து இப்படி இப்படி அதுதான் எனவே பார்க்கும் மனிதரும் தென்திரப்பார் வெண்திற நீர் கணிதிகளை விலங்குனூர் ஒளி துளங்க கண்டவர்கள் மனம் முருக கடும் பகற்ப கடும் பகற்போது இடும்பலிக்கு உண்டறிய கடல் பொய்மேல் பொருந்த மனிதரும் புக்கு கொண்டுதான் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடுவந்த பன்னெண்டு மணிக்கு அப்படியே ஒரு ஐந்து ஆறு வீடு போனார் அவர் அவர்கள் அருமையா நிறைய பொருள் உணவு எல்லாம் கொடுத்தாருலாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே சுந்தரத்தை நீங்கள் அடியோரெல்லாம் சாப்பிடும் எடுத்தும் அடியோர் அழைக்க அண்ணம் பாதிக்கிற இறந்துதான் கொடுவந்த இன் அடிசலும் கரியும் அறந்து தரும் பதிவீர அருந்து என அழிப்ப பாருங்க இறந்துதாம் கொடுவந்த இன்னடிசிலும் கரியும் நீங்க இவர் பெரியவராக இருந்து ஒரு நல்ல தௌமனிவரா போனதுனால அவங்களும் கொடுத்து வெறும் சோதனையே இருக்கு பழைய இதற்கு வாங்கிக்கிறியான்னு நல்ல அப்ப தான் என்ன உணவோ பொரியல் வருவல் கூட்டுனா கூட்டு அந்த உணவும் கரியமா கொடுக்க கொண்டு வந்து கொடுத்த உடனே இதுலதான் அந்த பிச்சு எடுத்ததாவே தெரியல அவர் போனது தெரியுமே தவிர சாப்பாடு அருமையான சாப்பாடு உண்டினாலும் சுயத்திரத்தின் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டடிச்சு அமுது சீக்களித்துல என்று சொன்ன மாதிரி அந்த மாதிரி அமுது அருமையான அமதாக இருந்ததாம் இப்படி அதை உணவு அறிந்தனார்கள் கச்சூர்ல பெருந்தகையார் பேரளின் திறம்பேணி நிறைந்த பெரும் காதலினால் நேர் தொழுது வாங்கினார் மிகுந்த நன்றியோடு என்னமோ எங்களுக்கா இப்படி எல்லாம் நீங்க வாங்கினீர்கள் உங்க திருவடி வாழ்க உங்களுடைய கருணை வாழ்க என்றாம் சொன்னாராம் வாங்கிய திருவமது வந்தொண்டர் மருங்கணிந்த ஓங்குதவத் தொண்டர்னு உண்டருளி வந்திருப்ப ஆங்கருகன் என்றார் போல் அவர் தம்மை அறியாமி நீங்கினார் எப்பொருளும் நீங்காத நிலைமையினா அப்படி செய்துட்டே இருந்து எல்லாம் இருந்தால் அப்பொழுதுதான் தெரிய வந்தது பெருமான் என்று திருநாவலூராணி சிவயோகியார் நீங்க அந்த சிவயோகியார் போல வந்த பெருமான் நீங்க வருநாமம் அறையவனார் இறையவனார் என மதித்தேன் பெருநாதச் செம்பனி சேவரி வருந்த பெரும்பகற்கன் உரு நாடி எடுந்தரு என்பர் கம்யனி அருமை வரிக்கு வரி பாருங்க பெருமானி உங்களுடைய கால் இருக்கிற சிலம்பெல்லாம் ஒலிக்கும்படியா வந்தீங்க இல்ல அது எப்ப வந்தீங்க நல்ல பத்து பகல் பொழுதுல வந்தீங்க அதையும் போய் எடுத்தீங்க இவ்வளவு ஏப்பா என்னுடைய கருணை நீங்களுக்கு செய்தீங்க என்று கருதி நினைந்து நினைந்து உருகினாராம் என்னுடைய சுந்தர பெருமானி அப்பொழுதுதான் முதுவாயோரி என்றடுத்து முதல்வனார்தெருங்கருணை அதுவாம் இது என்ற அதிசயம் மடையருவி அந்த அருமையான பதிகத்துல அந்த பெருமானுக்குரிய அந்த கருணையை போற்றியவார் அபிந்திருக்கிற பதிகமாக இப்புதுவார்பொணலின் மயிர்புலகம் புதைய பதிகம் போற்றிசைத்து மதுவார் இதை முடியாறை பாடி மகிழ்ந்து வணங்கினார் இந்த முதுவாயோரிங்கிற பதியம் நீங்க நூல எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எ பாடினது கச்சோரில் பாடியது என்றுதான் இருக்கு கச்சோரில் எப்பொழுது பாடியது இறைவன் தன்பால் பிச்சை எடுத்து உணவு கொடுத்து கொடுத்த பிறகு அந்த உணவினை உண்டடங்கிய அந்த நன்றி உணர்வோடு இருந்தபொழுது பாடியது அப்போ இப்படி இருக்கிற நூத்தி சொத்து பதிகத்துல நூத்தி ஒரு பதிகத்துல எந்தெந்த எல்லாம் பெருமான் திருமுன்னிலையில் பாடியது எந்த பதவங்களெல்லாம் இப்படி அந்த ஊருக்குள்ளே பிறப்பிர பாடியது என்று பதித்தால் நல்லது நல்லது மூவருக்குமே பண்ணும் இருக்கிற பதியங்களிலே எந்த பதியங்கள் பெருமான் திருமுன்னிலையில் பாடியும் அந்த ஊரில் இருந்து பிறபிரங்களில் பாடியவை எவை என்று தோற்க அருமையா இருக்கும் அருமையாதான் இருக்கும் தோக்கணும் பெரிய புராணத்தை வைத்துக் கொண்டே தோக்கணும் அப்ப இந்த பதியமும் அந்த மாதிரி பெருமான் முன்னிலையில் பாடாது அருகே இருந்து பாடியும் சரி வந்தித்திரைவரால் போய் மங்கை பாகி மனித இடம் முந்தித் தொண்டறிதிர்கொள்ள புக்கு முக்கட்பெருமானை சிந்தித்திர வந்தும் கல்வணிந்து செஞ்சொல் தொடை புனிந்தே அந்திச்சக்கர் பெருகொழியார் அமரும் காஞ்சி மருங்கணிந்தார் தொண்டை நாட்டுக்கு காஞ்சிபுரத்துக்கு பெருமானிக்கு அங்கே செல்ல மல்கு மகிழ்ச்சி மிகப்பெருக மருகு மணித்தோரணும் நாட்டி பல்கு தீப நிறைவுடங்கள் அகிலின் தூபம் குடி ஓ அன்று வெண்ணி நல்லூரில் மயனும் தொடர்வறிய வெண்டி மடவில் விடை உயர்த்தார் வேத முதல்வராய் வந்து நின்று சயிமுன் வட குறைத்து நேரையே தொடர்ந்தார் கொண்டார்தம் இன்று எயில் காஞ்சி நகர் வாழ்வார் அருமை அருமை பாருங்க காஞ்சிபுரத்துக்கு வரும்போது யாரும் ஒரு ஆளுவடைய கை கிளப்ப கிடையாது ஏதோ கொஞ்சம் முன்ன வேகமா போறவங்க பாத்துட்டு நேரா போன ஒன்னும் கேசு கேசு ஓட்டணும் என்னப்பா என்னன்னா நம்ம திருவண்ணூர்ல ஆட்கொண்ட சுந்தரன் ஒன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அவர் மாதிரியே இருக்குன்னா அவரு பல அடிவரோடு நம்ம ஊர் போடுறாங்க ஏ உண்மையான பாத்தியாப்பா நான் கண்ணால் யானும் கண்டேன்னு காணுங்க ஆனா சுந்தரும் தேர்டன்னு காணுங்க இல்ல கண்ணா அப்ப அவர்தான் இருப்பாருங்க அனியமா தொண்ணூத்தொன்பது விழுக்காடு அவர் தான் இருக்கும்னு அப்படின்னா செடின்னு பார்த்தார் குடிக்கிற பிச்சைப்பா மேல கூப்பிடுவோம் அப்ப இருந்தாரா இல்லீங்க திருவெளிமலை பிரதர்ஸ கூப்பிடும் திருச்சி ஏகேசி நடராஜன் கிளாரன் கிட்ட கூப்பிடும் போதுவாமூர்த்தியில் ஒரு இருபத்தஞ்சு பேர் கூப்பிடுங்க எல்லாம் சென்று அந்த காஞ்சிபுரத்தில் வரவேற்றாங்க காஞ்சி மாநகர் நல்ல இந்த மாதிரி சமயத்துறையில் ஈடுபாடுடையது பிறர் எல்லாம் அறிகின்ற தன்மை வாய்ந்தது அதனால் காஞ்சி மாநகரில் வரவேற்றாங்க இப்படியாக வரவேற்க மல்கு மகிழ்ச்சி மிகப்பெரிய மருக மணித்தோரணம் நாட்டி நிறைக்குடங்களாக இந்துபம் அலங்கரித்துடன் எதிர்கொண்டார் எதிர்கொண்டு பொழுது வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இருக்கு காக்கூடாது அவர் எங்க வருகிறார் தெரிஞ்சு அந்த ஊரின் எல்லையில போய் வரவழைத்துக் கொண்டு வருவதுதான் மரியாதை அது மாதிரி அந்த எல்லைக்கு சென்று அவர்களை வரவேற்றுக் கொண்டு வந்தார்களாம் ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் எதிர் வணங்கி நீண்ட மதில் கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போன்று பூண்ட காதல் வாழ்க்கையினுடன் பொனி மங்கல தூரியம் ஒலிப்ப ஈண்டு தொண்டர் ஏகாம்பரம் சென்ற ஏகாம்பரநாதன் ஏலவார் உடலி ஓடுகிற ஏலவார் உடலின்னு பேர் அந்த அம்மாவுக்கு ஏலவார் உடலி உடனாக இருக்கிற ஏகாம்பரநாதன் ஏலவாறு உடலி அப்படியே செப்பு வி அப்படி அணிந்திருக்கும் இவர் ஏகாம்பரநாதன் நேர அப்படி போனோடனே பக்கத்துல அந்த மாமரம் அந்த அமைப்பு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமா அப்படியே போய் வணங்கினார் எனவே அப்படி அவ்வாறு இருக்கின்ற அந்த காஞ்சிமாநகரம் அது ஆடி நடுமாலயன் முதலாம் அமர நெருங்கு கோபுரமும் பூமியுரமன் நிதை மேனி பொருந்த வணங்கி அப்படி சுந்தரம் வருகின்ற பொழுது கோபுரம் அப்படி பார்த்தவனே தெரிஞ்சதான் எங்க தெரிந்தது அங்கேயே கீழே விழுந்து வணங்கினான் கோபுரத்துல அந்த தெரிஞ்ச பார்த்து மாத்தி அந்த கோபுரத்தை வணங்கி அதன் பிறகுதான் உள்ளே செல்கின்ற பொழுது கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போந்து பூண்ட காதல் வாழ்த்தியுடன் போனி மங்களதூரியம் ஒழிப்ப ஏகாம்பரம் சென்றார் சென்றவர் கோபுரம் முன்பு பூமியுடன் மண்மிதை மேணி பொருந்த வணங்கி பூந்தருளி சூழு மணி மாளிகை பலவும் தொழுது வணங்கி வலங்கொண்டு வாழி மணி பொற்கோயிலில் வந்தார் அணுக்க வந்தொண்டல் இதோ இப்படி பிரகாரம் அதெல்லாம் வந்துவிட்டு நீ இறப்ப ஏகாம்பரநாதர் ஏகாம்பரநாதர் திருமணில் போயிட்டார் அப்படி எது சென்று கொண்டிருக்கும்போது கைகள் கூப்பி முன்னணிவார் கம்பை ஆறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சு ஆர் அத்தழுவிக்கொண்டிருந்த மையுளாவும் கர்ணடுங்கன் மலையாள் என்றும் வடிவனு பூம் செய்ய கமலச் செவரி கீழ் திருந்து காதலுடன் வீழ்ந்தார் உள்ள அப்படி கோயில் உள்ள போன கீழே விழுந்தே வணங்கினா இப்ப அந்த மாதிரி உள்ள போய் விழுந்து வணங்கப்படாது போய் கோயில் எல்லாம் வணங்கி விட்டு மீண்டும் அந்த கொடிமரம் அங்க வணங்கணும் ஏன் என்றால் அந்த காலத்தில் இவங்கெல்லாம் போன போது இப்ப இருக்கிற திருக்கோயில் போல முழுமையாக அது ஆகல பெருமாந்திருக்கு மயில மந்த மாமரம் இருக்கும் அவ்வளவுதான் முன்னாள் மற்றதெல்லாம் இருக்காது அதனால அந்த இடத்துல போய் விழுந்து வணங்குனாங்க இப்ப கோவிலாக ஆக்கி இந்த படம் விநாயகர் இருப்பார் அங்க தட்சாமூர்த்தி இருக்கு இங்க வீடு இருக்கும் துவாரபால இருப்பார் இப்படிதான் இருக்கும்போது எங்க பத்திரம் வணங்கலாமடிமலத்துக்கு முன்னே வணங்கினால் மீண்டும் உள்ள போய் மீண்டும் கொடிமலத்துக்கு வந்தாங்க உள்ள வந்தது கீழே விழுந்து வணங்குதல் என்பதையே கூடாது அப்படிப்பட்ட பாருவோம் நேற்று தான் எங்கேயோ பார்த்தது பழனியில பழனியில ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் குடமுழுக்கெல்லாம் ஆச்சு அங்கதான் தமிழ் இலக்கிய மண்டம்னு இலக்கிய மண்டம் ரொம்ப அருமையா நடத்துறாங்க சப்பா கேட்காதீங்க சொற்பொழிவாளர் போன கீழே அருமையா இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கீழே நல்ல ஒரு நூறு பேர் இருக்கலாம் நல்ல அருமையான கட்டணம் இது கொஞ்சம் வெளியில பணிங்கன்னு சொன்னா நல்ல ஆயிரம் பேர் இருந்து கேட்கலாம் வந்தால் சொற்பொழிவாளர் மேல அருமையா இந்தப்பறம் குழிவேல எல்லா புலர் சொல்லணும் அது அவங்க தங்கலாம் ஆனால் அதே சொற்பொழிவாளர் வேற எதுக்காவது பழனிக்கு வந்து அங்கே தங்க விடாது தங்கவாம தங்க கூடாதுங்கிறது தான் கூடாதுங்கிறது எல்லாமே தங்க மாட்டார்கள் ஏ அங்க பேச்சுக்குன்னு வந்தாதான் அந்த இடம் இல்லையானால் அவங்க வதழ்வாங்க என்ன செய்வான்னு கேட்டா இவர்கள் அந்த மன்றக்காரங்க வேற இங்கேயாவது ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்பாங்க தவிர அந்த மன்றத்தில் தங்குவது என்பது கூடாது நீதியை வச்சிருக்காங்க நம்ம இல்லன்னா பத்து நாளைக்கு குடும்பத்தோட எங்களுக்கு வழிபாடு இருக்கு அந்த கோயிலுக்கு அண்மையில குடும்ப ஒரு அமைப்பு பெற்றோர்கள் திருக்கோவிலினுள் தங்கள் பிள்ளைகளை விளையாட அனுமதிக்க என்று கேட்டுக்கொள்கிறோம் அருமையா இருக்கு இங்க இருக்கே பழனியில இல்லன்னா இது என்ன பண்ணுது இது வந்து வந்தவங்க இதுகளும் பேச ஆரம்பிச்சுடுதுன்னா அது ஆ ஊன்னு சத்தம் போடு சத்தம் போடுனா எனக்கு கோயில் விளையாண்டு போக கூடாது வார ராஜா கோயிலுக்குள்ள அம்பாச்சி அப்படிதான் போடப்படாது ஓடி விளையாடுறது நான் வீட்டில் வச்சுக்கணும்ப்பா இங்க வந்து பதிவு இருக்க சொன்ன என்ன கேடு மசூதியில் இருக்குதா பிள்ளைகள் சத்தம் சர்ச்சில் இருக்குதா பிள்ளைகள் சத்தம் சந்திக்கிறமே இங்க சந்தி நிக்கிறமே நல்ல விளையா இப்பதான் போட்டாங்க அவருக்கு நான் நன்றி செலுத்திட்டு வந்தேன் நன்றி திருக்கோயிலுக்குள்ள இருக்கணும் திருக்கோயிலுக்குள் தம் பிள்ளைகளை அடைத்து வரட்டும் ஆனால் விளையாட அனுமதி ஆகிறீர்கள் எழுதக்கூடாதா செய்யக்கூடாதா அந்த பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதா ஓ கோயில்னா அம்பாக்கிடா விளையாடக்கூடாது வாட்சி அப்படின்னு சொன்ன என்ன அது பார்த்து ஒன்னும் விளையாடுறத இதுக்கு பாட்டு கான்பரன்ஸ் வைக்கிறத இதை நீங்க வெளியில வைக்க நீங்களும் கான்பரன்ஸ் வைக்கக்கூடாது அதிலும் விளையாட்டு வந்தால் கோவில் நீ வணங்காய் கையால் கூப்பிச்சோடி வாயே வாழ்த்து நெஞ்சே நீ நினை அதுக்கெல்லாம் வர்றோம் கோவிலுக்குள்ள என்ன விளையாட்டு பிள்ளைகளுக்கு அனுமதிக்க கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அதான் அனுமதிக்காங்க சொன்னார் பிள்ளைகளை சொல்லப்படாது அது என்ன தெரியும்பாவது சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்தேன் அங்க போனா பணம் தான் அப்புறம் போடாத இவரும் எது போறமில்ல உள்ள போய் எல்லாம் அம்பாக்கி எல்லாம் வணங்கிட்டு திரும்ப வெளியில வந்து கும்பிட்டு அப்புறம் வீட்டுல வந்து விளையாடுவியா அப்படி சொல்லுவேன் அறைய வேணா அடிக்க வேணா அன்பா சொல்றேன் ஏற்றுதான் அருமையா இப்பதான் அவரு அந்த புறமுழு கண்ட பிறகு எழுதிய ஆனந்த கிருஷ்ணன் வணங்கினார் இங்கே நம்முடைய சுந்தர பெருமான் எந்த இடத்துலயா இருக்கான் காஞ்சி மாநகர் என்று ஏகாம்பரநாதரை வணங்கினாராம் வணங்கி ஆழி நடுமாலையன் முதலாம் அமர நெருங்கு கோபுரமும் பொருந்த வணங்கி அதான் சொல்றேன் வெளியில அந்த கோபுரத்துக்கு முன்னாலே நிலமுறை வணங்கலாம் உள்ள போய் பெருமானத்திற்கு வணங்கது அப்ப வணங்கி இருக்கிறாங்க அப்ப எப்படி இருந்தது இப்பொழுது இருக்கிற கட்டுக்கோப்பு அந்த கட்டு கோவிலாக அப்படியே ஏதோ பெருமானத்திற்கு அப்படி சிவகங்கை திரும்ப வேண்டியது அதனால வணங்கினாங்க இன்னைக்கு அப்படி இல்லாமல் இங்கே பார்த்தா விநாயகர் அங்க பார்த்தா முருகன் இருப்பார் அங்க இருந்தா துர்கை இருக்கும் இங்க பார்த்தா லட்சுமி இருக்கும் இங்க இருந்தால் சனீஸ்வரபாவை வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சும்போது ஒரு இடத்துல கால் பண்ணும்போது இன்னொரு காலில் காட்ட முடியாத கோயிலுக்குள்ள எந்த காரணத்தை மட்டும் வணங்கவே கூடாது தலை இந்த வணக்கம் கீழே விழுந்து வணக்கம் வரக்கூடாது மீண்டும் கொடிமரம் வந்து அங்கே வணங்கிய பிறகுதான் வெளியில் வர இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் பிள்ளைகளையும் அப்படியே கற்றுக் கொடுக்கும் ஆனா நீங்க ஒரு நாலு தரம் அழகிட்டு போய் அந்த மாதிரி கும்பணும் நாம ஆற்றுப்படுத்தல ஆர்க்கு படுத்த என்ன பண்ற எனவே அணுக்கவன் தொண்டர் வந்தாராம் கைகள் கூப்பி முன்னணிவார் கம்பையாறு பெருகி ஐயர் நமக்கு மிக ஆரத் அழுவிக்கொண்டிருந்த மயூலாவு கருணடுங்கன் மலையாள் என்றும் வழிபடும் பூம் செய்ய கமல செவடி கீழ் திருந்து காதருடன் காதலுடன் கம்பையாறு பெருகி வந்ததான் யார் அந்த அம்மா பூஜை செய்யும் போது காமாட்சியம்மன் செய்யும் போது அந்த கம்பையாறு பெருகி வந்தது பூஜை எல்லாம் பாதிதான் ஆயிருக்கு ஆனா ஆரோ தண்ணி பெருகி வருது அந்த ஆற்றுல அந்த திருமேனி அப்படியே அதுல போயிடும் அதனால என்ன பண்ணிச்சுனர் வேற ஒன்னும் செய்யும் தெரியல தவிர்க்க அப்படியே கட்டித் தெளிவு அப்படி கட்டித் தழுனவுடன்தான் அந்த மாறுபங்கள் எல்லாம் அதில் படப்போ அப்பொழுது பெருமான் அந்த ஆறு நேராக வருவதை தவிர்த்து அப்படி ஒரு ஓரமா ஒதுங்கிவிட்டார் என்றெல்லாம் அருமையான காஞ்சி மாநகர் வரலாறு அதையெல்லாம் இங்கே நாம் கண்டுபாக்கலாம் இப்படி யார் தழுவிக்கொண்டிருந்த மயுழாவும் கண்ணடுங்கள் மலையாளி என்றும் அடிபடும் உம் செய்ய கமலச் சேவடி கீழ் தெரிந்து காதலிட வேண்டாம் அங்கேயும் பெருமானை வழங்கினாராம் வீழ்ந்து போற்றி பரவசமாய் விம்மிழ்ந்த வெய்யன்பால் வாழ்ந்த சிந்தையுடன் பாடி மாறாவிருப்பில் புறம்போந்து சூழ்ந்த தொண்டருடன் மருவும் நாளில் கொஞ்ச நாள் காஞ்சியிலே தங்கியிருந்தார் தெரிந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தொல்லை கட்சி நகர் தாழ்ந்த தடையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குவார் காஞ்சியில பல கோயில் உண்டு பல கோயிலையும் வணங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆக அது என்ன பண்ணும்னு கேட்டா சிவந்தாக்கிரி அன்னைக்கு வச்சுக்கிட்டா நல்லது ஏன்னு கேளுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு கோயில் திறந்தேனா மறுநாள் கால வரைக்கும் கோயில் திறந்துடும் அதனால அப்படியே ஆறு மணிக்கு தொடங்க வழிபாட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலா பார்த்து முதல் காலம் ரெண்டாம் காலம் சாயந்திரம் அந்த விடியற் காலம் அந்த மூன்றாம் காலம் எல்லாம் பார்த்துட்டா கல்ல வந்தா கூவியினூங்குயில் குவின கோழி குருவுகள் ஏங்க ஒரு தடவை செய்யணும் காஞ்சிமாநகர் திருக்கோயில்கள் என்று வச்சு ஒரு நாளில் எல்லா வழிபாடு செய்யணும்னா எல்லா கோயிலும் திறந்திருக்கும்னா சிவகாசிதான் திறந்த அதனால அந்த நாளில் காஞ்சி மாநகர் திருக்கோயில் முழுதும் ஒரே நாளில் வழிபாடு அமைக்க முன்ன எப்படி இப்ப இருக்கிற கோயில்களை விரைவாக விரைவாக இருக்கக்கூடாது விரைவாக ஆனால் நிறைவாக வழிபாடு செய்யணும் அதனால எந்த பதிய முன் எந்த பதிய அடுத்து வணங்கி எந்த பதி வணங்கினால் அப்படி விரைவாக போக முடியும் எந்தெந்த பகுதியில நமக்கு உணவு கடந்த எந்த பகுதியில உணவு முடியாது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போனோம் அப்படியே நாளைக்கு எவ்வளவு நெருக்கமோ பாக்கணும் அருமையா அருமை பப்பற வீட்டிருந்து உணரும் நிம்மதியா பந்தனை வந்த பலரும் மைப்பொருள் கண்ணியல் மானுடத்தி எல் வணங்குகின்ற அருமி அற என்ற ஒரு சொல் பப்பு அற செய்யுழ பனிரெண்டு திருமறையிலும் இந்த ஒரு இடம் தான் பரபரப்பு அறங்கிறது பப்பறன்னு வந்து இன்னும் இருந்தா சொல்லுங்க நீ படிக்கும் போது என்ன பெரிய அத்தாரிட்டியா பதினொன்றாம் திருமறையில எங்க படிச்சிருக்கோம் அதிகமா ஐயா நம்பியாண்டா நம்பியல் திருவாக்கல் எந்த இடத்துல வந்திருக்கு அதையும் குச்சும் இப்ப எனக்கு பட்ட அளவுல திருவாக்கத்துல தான் பரபரப்பு அற என்று நுந்தா ஒன்றுடராம் என பார் ஆர் திருப்பதியும் பாடி மகிழ்ந்து பரவினா பெருமையற்கடியில நுந்தா ஒன்று என்று சொல்கின்ற தொடங்குகின்ற பாட்டு பாடினா ஓன காந்தன் தலைமையம் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணியமைந்த தோழமையால் பெருகும் அடிமை திறம்பேதி காணமோடு பொன் வேண்டி பாரு நம்முடைய திருவோணகாந்தன் தையில கொஞ்சம் விளையாட்டா தோழமை தவழம் டெய்யும் பாலும் என தொடங்கும்படியான பதியத்தை களை விளங்கும் யானை பதியும் எடுத்து எண்ணில் நிதிபர் தெரிந்திருந்தார் அங்க அருமையா பாருங்க அதுல ஒரு பாட்டு தெரியுமா எதுன்னு நெய்யும் சொல்லுங்க அதன் வழியில நான் போறேன் ஐ கொண்டிங்கு ஆட்டாடி ஆழ்வொழிப்பட்டு அழிந்ததேற்குமாறொண்டருச்சி ஓனகாந்தன் தலை என்றெல்லாம் அருமையான பதினாறு இப்படி திரு ஓணகாந்தன் தலையை வணங்கிய நம்முடைய சுந்தரமுர் சுவாமியன் அங்கிருந்து மீண்டும் தொடர்கிறார் இங்கே அங்க நமர்வார் அநேகதம் காவதத்தை எழுதி உள்ளணிந்து செங்கன் விடையாதமை பணிந்து தேன் நெய் புரிந்து எந்த தமிழ் தங்கும் இடமாம் என பாடி அங்கு அநேகதம் அந்த பதவியத்தைப் பாடலாம் பிறவும் தானங்கள் பொங்கு காதலுடன் போட்டி புரிந்து அப்பதியில் பொருந்த நாள் காஞ்சி மாநகரில் கொஞ்ச நாள் இருந்தாராம் பாடலிசையும் பாணியினால் பாவி தழுவ கொடை கம்பர் பரவி பிரியாதமருகின்றார் நீலமூதூர் புறத்திரைவர் நிலவும் பதிகள் தொடரவிருப்பால் மாடம் நெருங்க வன் பார்த்தம் பனங்காட்டூரில் வந்தடைந்தான் திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் ஒரு தொண்டை அது காஞ்சிபுரத்துக்கு அண்மையில் இருக்கிறார் அங்கே சென்று வணங்கினாராம் தெல்ல மல்க திருப்பனங்காட்டு ஊரில் செம்பற் அல்லலருக்கு மறுமருந்து வணங்கி அன்பு பொடிக நீர் மல்கனிருந்து விடையின் மேல் வருவான் எனும் வந்தமிழ் பதியும் நல்ல இசையுடன் பாடி போந்து புறம்பு நண்ணுவார் அங்கு அருளி செய்த பதியும் விடையின் மேல் வருவான் என்று சொல்ல மதியத்தை அருளி அங்கிருந்து மீண்டும் மண்ணு திருமார்பேரணிந்து எல்லாம் தொண்டை அந்த திருப்பதி செலவு திருமார்த்தேர் அணிந்து வணங்கி பரவிள்ளத்துக்கு போய் தன்னுள் எய்தி இறங்கி போய் சாரும் மேல்பாள் தடைக்கட்டை திருவள்ளம் தான் சாமி இருந்த இடம் திருவள்ளுவன் தமிழ் தானே அதுல வெறும் அந்த கோவனத்தோடு மீதிய துணியெல்லாம் அப்படியே சுருக்கி மன குளிக்கிறதே இல்ல திருவள்ளுவர் புறந்தூய்மி நீரான அமையும் புற ஆனா அவருக்கு தண்ணி இல்லாமே ஆனா தூங்கி இருக்கு ஏன்னா தியானமே பொருளாக இருந்தது அதனால குடிக்கிறதே கிடையாது ஆனா இருக்க உட்காந்து இருப்பார் பேசுவார் சாதாரணமாக பேசுவார் அவர் தான் ஒண்ணு செய்தார் சொன்ன பாருங்க திருவென்காட்டுக்கு வந்திருந்தார் அப்ப வந்த போது அந்த கோவில் இது ஒரு விழா அந்த விழா வந்தவர் அவங்க தங்கியிருக்கார் அங்க ஒரு அன்பர் அவருக்கு எனக்கு அவர்லாம் தெரியாது ஆனா அங்க இருக்கிறது ஐயா நீங்க மரத்துல எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாம் பாக்குறீங்க இந்த சாமியை மரம் இல்லையே தவிர ஆனா அந்த சாமி அருமையான சாமி நீங்க இருங்களேன் பாத்திரீங்க சரிங்க இருந்தோம் பேச்சு எல்லாம் முடிஞ்சபடுங்க இரவுல அருமையா பெருமானை நல்லா தேர்ல ஏழாம் திருவிழா நினைக்கிறேன் தேர்ல அருமையா கொண்டாந்து அந்த மாட்டை கட்டி அப்படியே தேர்வு வள முன்னால அருமையா நல்ல அந்த இன்னிசை ஒருவாழ் அருமையா வருது வந்தா அது பத்து மணிக்கு தொடங்கி மூணு மணிக்கு சாமிய நாங்கள் இருந்த இடத்துக்கு வருது பெருமாள் வருது வந்த உடனே அவங்கெல்லாம் சொன்னவன நாங்கள் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சோட இவரும் வந்தவண்ணே கொஞ்சம் நல்லா நம்ம இங்க பேடத்துல பண்ணவனே இங்க வாரம் அப்படின்னு கைய பிடிச்சிவா அவங்கெல்லாம் நல்ல தெரிவித்து நாம இப்படிப்பட்ட கூப்பிட்டு எப்ப கோவில் சாமி பிறப்பு ஒன்பது மணி இப்ப என்ன மணி மூணு மணி அந்த நேரத்தில் இருந்த கட்டின மாடு இதுவரைக்கும் அழுக்காம வந்திருக்குல்ல அதுக்கு மட்டும் ஒரு பசி தாகம் எடுக்காது இங்க வாரம் அவிழ்த்து விடும் மாட்டை மாட்டை அவிழ்த்து அதுக்கெல்லாம் தண்ணி மற்றெல்லாம் வயும் அது இவ்வளவு நேரம் இருக்குது இல்ல நாங்க கொஞ்சம் எழுப்புமே என்றார் எழுத்தம் அதுதான் திருவள்ளம் சாமி ஒரு முறைதான் பார்க்க முடியுது எங்களுக்கு திருவள்ளுவர் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதியும் நோய் தன்னோய் போல் போட்டாக்குறி நீ மட்டும் ஒரு ஆறு மணி நேரம் வேலை என்ன பண்ற கேசு கேசுங்க அது ஒன்பது மணி கட்டணம் ஆடு ஒண்ணு கடினமாக இழுப்பு இல்ல ஏன்னா வெறும் இருந்தாலும் அது ஓட்டாமட்டேன் விட்டு போட செய்து நாம கொஞ்சம் நேரம் இழுப்பு சாமியே தரும்போது நாமெல்லாம் சும்மா இருக்கலாமா சிவசிவா இப்படி ஒரு புண்ணியம் பெருமான் கிடைக்க வைச்சாருன்னு எல்லாம் என்ன எழுத்துனா என்ன எல்லாம் இழுக்க முடியுதா அப்படின்னு எல்லாம் சாமியே இழுக்கும் போது நான் என்ன நாம சாமி அதனால எடுத்து கொஞ்சம் நெடுச்சிட்டு அந்த இது வாசிச்சாப்பாங்க நாசரம் இங்க வாப்பா என்ன வாசிக்கிறீங்க எங்கே பாருங்க அந்த அதே சுந்தனையா நந்தவனத்தில் ஒரு ஆண்டு தெரியுமா கொஞ்சம் தெரியல உம் அது வாங்க ஆண்டி அவன் நாளோரும் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோன்றி அதை கூத்தாடி கூத்தாடி போய் உடைத்தாண்டி யாரோ ஒருத்தர் உடத்த வந்து கூத்தாடுவேன் என்ன அவன் இல்லடா நீயும் நானும் செய்யற வேலையா என்ன யாரு என்னாரு நீயும் நானும் ஒரு ஆண்டி ஆமா ஆமா கொண்டு வந்தியா போகும்போது மூட்டை எடுத்துட்டு போக ஏகன் அவ் தான் இப்ப வருவாங்களா ஒண்டி வச்சிட்டு முடிவிட்டு பூடுவோம் பேசிய என்னையா போய் மூணு நாள் ஆச்சு சார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பொருது மாதிரி பொருது அதனால நந்தவனத்துல நாம தான் ஒரு ஆட்சி நாலாறு மாதமாய் நாலு ஆறுனா ஆறு நாளும் பத்து மாசம் பத்து மாசம் ஆய்வத்தில் இருந்தமா நாலாறு மாதமாய்க்குயவனை வேண்டி பெருமா வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி நாமதான் தான் உடம்பு கொஞ்சம் நமக்கு இது என்ன பண்ண அந்த தோண்டிய வச்சா நல்லா பதுசா நல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணி மற்ற இதெல்லாம் இவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இது யாருன்னா சாட்சா நாம இதெல்லாம் பாட சொன்ன ீங்க வேலூர்ல சொல்லிட்டு பேருந்து பார்த்ததுலையா லாங் பசார் ஸ்ட்ரீட் அருமையான தமிழ் இல்ல எவ்வளவு அருமையான தமிழ் லாங் பசாருனா கடை தெரு ஏன் கடை தெரு என்று சொல்ல பெரிய கடை தெருங்க நீண்ட பெரிய கடை தீபிடிச்சு அது இன்னமும் நீங்க என்ன பாத்தீங்கன்னா லாங் பசார் ஸ்டீச் முதல் படகுதான் எப்படி இருப்பாருன்னா சும்மா எப்படி போட்டுக்கிட்டு எப்படி இருப்பாரு திருவள்ளுவன் சாமி அங்க போன என்னமோ ஒரு நாள் பார்த்த பூம்புகாரில இந்த ஞானி இங்க யாவது படத்துல பாக்கி குருக்கா திருவிடு அவ்வளவுதான் கோவன் மட்டும் இருக்கு மற்ற துணி இப்படி கிடக்கும் இந்த மாதிரி இப்ப எங்கே எங்கே எங்கே இருக்கிறோம் வந்ததுனால அங்க ஞாபகத்துக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அருமை அருமை அப்படி இடம் கூறி ஆற்றுப்படுத்தின தொண்ணூத்தே ஐந்து மண்ணு திருப்பாற் பேரணிந்து வணங்கி பருங்கி பரவி திருவல்லம் தன்னுள் எய்தி இறங்கி போய் சாரும் மேல்வாழ் தடைக்கற்றை பின்னல் முடியார் இடம் பலவும் பேணி வணங்கி சென்னி முழுதோய் தடங்குவட்டு திரு காலத்தி சேர்ந்தாரு அப்பா காலத்திற்கு சென்றாராம் ால் தடுக்கலாகா பெருங்காதல் தலை நின்றருளும் கண்ணப்பர் அப்பா தடுக்கலாகா அவருடைய அன்பை யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட தடுத்த பெயர் என்பார் அப்படிப்பட்ட அன்புடையவர் அந்த நம்முடைய கண்ணப்பன் தலை நின்றருளும் கண்ணப்பர் இடுக்கண் களைந்தா கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தீ அந்த கண்ணப்பருடைய இடுக்கனை நீக்கினார் என்ன இடுக்கன் கண்ணினை இழக்கச் செய்து மீண்டும் கண்ணினை தந்தார் ரெண்டு கண்ணி அப்படிப்பட்ட அருமையான பதினோராம் திருமறையில தான் கண்ணப்பருக்காக ரெண்டு நூலே இருக்கு நூலே இருக்கு கவிலர் பாடினது ஒண்ணு பர்ணர் பாடினது ஒண்ணு ரெண்டு பேர் என்ன பெரிய கண்ணப்ப தேவர் திரு மரம் மரம்னா அந்த அந்த பெரிய ராணா பொண்ணும் சின்ன ராணா போட்டா இந்த மரம் பெரிய ராணா போட்டா வீரம் கண்ணப்பதேவர் திருமரம் என்று பதினோராம் திருமறையா ரெண்டு நூல் கண்ணப்பரை பத்தியே பாதுலதான் சொல்லுகிறார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோண்டல் நில்லு கண்ணப்ப இரண்டாவது கண்ணப்படி இறங்கும் போது எத்தனை சொன்னாராம் மூன்று முறை சொன்னாராம் அது அப்படியே சேக்கிளார் வாங்கி சொன்னார் எழுதியிருக்க சேக்கிளாருக்கு முந்தைய அவர் பாட்டுக்கார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் நான்கூடை தோண்டல் நில்லு கண்ணப்பாரு பதினோராம் திருமதி பல தனித்தன்மை வாய்ந்தது அதான் என்ன நல்ல வேலையா முடிச்சு வந்துட்டோம் இல்லன்னு எவ்வளவு பெரிய நம்ம ஐயா தான் திருமுருகாட்டுப்பா பேசின போது திருவஞ்சநல்லூர்ல கட்டிடத்திறப்பு இன்னைக்கு எல்லாரும் கட்டிடத்திறப்புக்கு மத்தப்பட்ட செய்வாங்க ஐயா கட்டிடத்திறப்பண்ணிக்கு திருவுருகாட்டுப்படையை பேசிருந்தா திருவண்ணூர்ல பேசாட்டுப்படி பலமுறை பேச ஒரு கட்டிடம் தோற்றுவித்து அதற்கு இது பண்ணி என்னைக்கு அது கிரக பிரவேசமோ அந்த நாளில் திருவுருகாட்டுப்பாட்டை பேசிருந்தா குறிப்பு தொண்டர் என்ன செய்தார்னு தெரியணும் அதனால ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த மரபில் தோண்டி அப்படி ஒரு அருமையான பணியை செய்தார் பண்ணிக்குறிப்பு தொண்டர்கள் பேசிக்கலாம் என்ன சார் சட்டையை வந்து தோச்சி வந்து போட்டிருக்கேன்னு தொண்டர் வரல என்ன பண்றதுங்களா இது யாரு நமக்குள்ள அரிய வேற ஒருத்தர் அவன் என்னமோ பேசிட்டு அதனால இனிமேலாம் திருக்குறிப்பு தொண்டர்கள் போட முடியாதியா ஒரு இதுக்கு அஞ்சு நாங்க ஏழு நாங்க பத்து ரூபாங்கிறான் அர்ஜென்ட் செலவிக்க நானே தெருக்குறிப்பு தொண்டர் ஆக வேண்டியது பல பேர் ஆயிட்டாங்க பல பேர் ஆயிட்டாங்க இப்ப அந்த பக்கமே திரும்புறது இல்ல பாத்தீங்களா நாமும் திருக்குறிப்பு தொண்டரே ஆனா நாம திருக்குறிப்பு தொண்டராகலாம் கண்ணப்பராக முடியாது ரொம்ப அருமையா அப்படிதான் சில பேர்களை கொண்டு வாங்க மாதிரி நல்ல இளைஞர் சமுதாயம் அப்படிலாம் கொண்டு வரணும் மகிழ்ச்சியா இருக்கு எனவே இப்பொழுது நாம் இங்கே கண்ணப்பிரா எந்த பாட்டு பாட்டு தான் நாம் மகன் கலைந்தாற் இறைவர் மகிழ்ந்த காலத்தில் அடிக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி அன்பாறு மடுப்ப திருமுன் சென்றை இது மலை வணங்கினார் அந்த மலை மேல பெருமானி மேலே இவரும் சென்று சுந்தர பெருமானும் சென்று வணங்கினாராம் அப்படி வணங்கி மகிழ்ந்தாரு வணங்கி உள்ளம் கொலிய கலிகூரம் மகிழ்ந்து போற்று மதுரை இசை அணங்கு செண்டாடி என்னும் பதியம்பாடி அன்பால் கண்ணப்பர் மணங்கொள் மலக்கே வரி பணிந்து வாழ்ந்து போந்து மண்ணுபதி இனங்கு தொண்டருடன் கழுமி இன்புற் இருக்கும் மன்னாளில் காலத்தில கொஞ்ச நாள் கலந்தாரன் நம்ம ஞானசம்பந்தர் வணங்கும் போது ஜெய்கிடார் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார் என காலத்தின்னு வந்ததுனால சொல்லிவிடும் வேற இங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருக்க பெருமானை வணங்கி யார வணங்குற கை வேற கண்ணப்பறை வணங்குற ஹலோ இந்த கண்ணப்பறை வணங்கிய பெருமான் தவத்தால் தான் வணங்குறோம் அப்போ கண்ணப்பறை வணங்கிய தவம் இருப்பதனால யாரை பார்க்கணும் காலத்தின் அவ்வளவு பெரிய நம்முடைய திருக்கல்ட்டுப்படியா பதினாலு சாத்திரத்துல ஒரு அருமையான பாட்டு நம்முடைய மணிவாசகர் கண்ணப்பன் அன்பின்மை கண்டமையால் எண்ணப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட ரொணி பன்னப்பணித்தண்ணி வாவெண்ட வாங்கறொழி சொன்ன பொண்ணீத்திற்கே சென்றுவதாய் கோத்துவின் படர் கண்ணப்பனுடைய அன்பையும் ஏற்றுக்கொண்டனி கேவலம் என்னுடைய அன்பை எப்படி ஏற்றுக்கூடிய அவர் அன்பு ஒப்பற்ற அன்பு அடியேன் அன்பு ஒன்று இல்லாத அன்பு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை இன்மின்னு இனி அப்படி ஒரு அன்பை செலுத்த முடியாது அப்படி கண்டவர் என்னப்பன் என்னொப்பில் எந்தையும் ஆட்கொண்டது இது அப்படியே வாங்கி திருக்கடிப்படுகிற ராத்திர கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றாமையால் எந்தமையால்னா என்று திருவாகத்துல சொல்லியிருப்பதனாலே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பருடைய அன்பினை ரெண்டு பேரு தான் தெரியும் வேற யாபாரணம் செய்ய முடியாது யாருங்க கண்ணப்பர் தாமறிதல் அந்த அன்பு கண்ணப்பர் அந்த அன்பு அந்த அன்பை ஏற்றுக் பாருங்க காலத்தி யார் அறிதல் அன்பி மற்றும் யாரும் அந்த அன்பை காண முடியாது அப்போ அன்பை செலுத்திய அந்த கண்ணப்பரும் அந்த அன்பை ஏற்றுக்கொண்ட காலத்தினாதர் மல்லி யாம் அறியும் அன்பு என்று அது இப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற காலத்தினாதர் எனவே அந்த காலத்தினாதரை இவர் மணிகினாராம் கண்ணப்பர் மனங்குள் மலர்ச்சியே வடிபனிந்து வாழ்ந்து போந்து மன்னுபதி இனந்த தொந்தருடன் கடுமி இன் வட மாதிரத்து பருப்பதமும் திருக்கேதாரமலையும் முதல் இடமாறனார் தாமு எங்கே இருந்திரிஞ்சி இது ஒரு பழக்கம் வச்சிட்டாங்க செல்ல முடியாத பொழுது எந்த இடம் வரைக்கும் செல்ல முடியுதோ அங்கிருந்து அவங்களை நினைச்சு பாடிருது அது ஞான அப்ப சுந்தரம் மூணு பேருமே அப்பர் சுவாமியா கைலாயுமே போன் நினைச்சார் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்சி இங்க இருந்தே பாடிட்டாங்க சுந்தரன் கேட்க யானையே அனுப்பி வாபாராஜான் அதனால எல்லாரும் வந்து காலத்து ஏறி போனாங்க இது யானை மேல போகுது அதனால அப்படி யானை மேல ஏறி அது பாட்டு போகும் அப்ப தானனை முன்படைத்தான் என்ற பதியம் எங்கே பாடப்பட்டதுன்னு கேட்டா ஆமா காலத்து கைலாய மலையை தான் செலுகின்ற பொழுது யானை அனுப்ப யானை மீது இவருந்து சென்ற பொழுது அருளியது என்று போனும் அரங்கல் முறையில் என்ன இருக்குது திரு அஞ்சைக்காலத்தில் பாடியது பொருந்துமா பொருந்துமா எனவேதான் அந்த வரலாற்று முறை என்ற ஒன்று வேணும் நான் வற்புறுத்துறது காரணமே இதுதான் திருவஞ்சகத்தில் பாடினதையும் திரு அஞ்சைக்காலத்த பண்ணியும் முடிக்கிறார் ஒத்துக்கொள்றேன் ஆனா அஞ்சை காலத்தில் பாடியதும் அல்லவே எது அவர்ல திருப்பூரூர்ல அவரே இவர் யானை வந்தது யானை வந்தவனே இது பெருமான் தந்தது இதில் தாங்கள் இவர் சொன்னார் சரி அப்படியே ஏறினர் ஏறினவனே அப்படியே யானை போகுது யானை போய் கொண்டு போய் அப்போ திருவஞ்சைக்கடத்திலிருந்து பெருமாள் அருளால் வந்த யானை மீது இவருந்து செல்லும் சுந்தரர் இவருந்து செல்லும் பொழுது அவருடையது அந்த அப்படி சொன்னாதான் உண்மையான அந்த இடம் அதே போல சேர்மான் பெருமான் பாண்டதும் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் கைலாயத்திலேயே பாடியது திருக்கயிலா ஞானம் தெரியும் எனவே இதெல்லாம் நம்ம செயற்கான் தெரிய முடியுது சொன்னா நிச்சயமா செயற்கிட வரலாறு மட்டும் இன்றதால் நீங்க இந்த மாதிரி நாலு பதிகத்தை சுவைக்க முடியுமா நம் அடுத்து விட்டுகாடுற மாதிரி ஐயா இது யானை மீது சென்று கொண்டிருக்கும் பொழுது பாடியது என்று சொன்ன உங்களுக்கு அடுத்து விட்டுகாடுற சுந்தரன் கிடையாது அறிய முடிகிறது சிவ சிவா இருக்க கொஞ்சம் சுருதல் மிகனும் குறையினும் நோய் செய்வேன் சிவா ஆகவே பாருங்க மேல போவோம் எங்க இருக்க தொண்ணூத்தி ஒன்பதுங்களா அங்கு கிழநாள் வைகிய பின் எனவே நம்ம காலத்தில் அங்கிருந்தவாறே திருக்கேதாரமலை எல்லாம் பாடினாலும் அந்த திருக்கேதாரமலை பாடினது தான் எது வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தென்னம் வாழ்வோவது பெருவிக்கடல் பதிதான் தாழாதாரம் செய்மின் கடக்கண்ணான் மலரோனும் கீழ்மீர் ஒரு நிண்டான் இரு கேதாரம் நாலஞ்சு பேர் பிள்ளவது இல்லாத அருமையான பாட்டு எங்க இருந்தவாறு இந்த தென்னார்த்த எல்லையில இருந்த பொழுதே கேதாரத்த அவருக்கு கிடைக்கல நாம ஏதோ கிடைச்செல்லாம் போயிருக்கணும் கேதாரம் ஆனா கேதாரம்லாம் போனோம்னா எப்படி அங்க போய் இந்த பாட்டை பாடவே முடியல ஏன் நடுக்குது எனவே அந்த பாதி வரைக்கும் போனும் அதுக்கு என்ன பேருந்த பேரு அந்த இடம் வரைக்கும் வந்து நீங்க கொடுக்காது அதுக்கு மேல போகும்போது குதிரை மேலதான் போகணும் அந்த குதிரையில போகின்ற பொழுது குதிரையில் ஏறும்போது அது அப்படி நேரம் செங்குத்தா ஏறும்போது நம்ம இப்படி பின்னால தள்ளணும் கீழே இறங்கும் போது உன்னால தள்ளணும் நம்ம மேல போகும்போது என்ன பண்ணணும் பேலன்ஸ் இப்படி பின்னால தடுறதும் இப்படியே விட்டுக்கிட்டு போகணும் கீழே இறங்கும் போது இப்படி விட்டுக்கிட்டு அதனால ஏழு கிலோமீட்டருக்கு மேல இருக்குது அதுல இந்த பறம் கீழே பார்த்தோம் ஒரே பாதகாலமா இருக்கும் இந்த புறம் அந்த தள்ளிச்சு சிறைக்கு இதுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா மலை சரி திருவரும் போன இதெல்லாம் திருப்பந்தா சாமியோட இதுல சில பேர் குச்சி குச்சி அங்கே வைக்கிறான் ஒரு அஞ்சு ரூபாய் அந்த குச்சி வாங்கிட்டு தான் ஊனிட்டு மேல வந்துருவோம் சிவசிவன் இல்ல நல்ல பிள்ளை தொட்டில் மாதிரி தொட்டில் மாதிரி இருக்குது போலாம் அங்க போய் நின்னா எங்க கேதாரம் போன உடனே மணி இருக்கும் மூணு மணி ரெண்டரை மணி மூணு மணி இருக்கும் நடுக்குது எல்லாம் சாப்பிட கூப்பிடுறாங்க வேணாம் போர்வையும் இதுவும் கொடுத்தா போதும் எல்லா நடுிகிட்ட இருக்கு மறுநாள் காலை பரப்பினாங்க இருந்து மறுநாள் காலையில பல்லே வளக்க முடியல என்ன பல்லு அன்னைக்கு விளக்கினதே இல்லன்னு ஆடு மாடு விளக்குதா அப்படிங்க வேண்டிதான் திருவஞ்சை கிழவு எல்லாம் பரவாயில்ல சொல்றேன் அதனால எப்படி ஏதோ பண்ணிட்டு இந்த வாழ்வாவது மாயம் இது மண்ணாவிற்கின்னம் பாடிச்சாவது போன நிச்சம் அதுவே அவ்வளவு கடினம் இருக்கு ஆனா சம்பந்தி ஊர் போனமே பத்திரிநாத்து அது இவ்வளவு தொல் இல்ல ஏன்னா பஸ்ஸே போ ரெண்டாவது அங்க போன போகும்போது நல்ல பேரு உள்ளே கிளம்பு இருக்குது அது சாப்பிட முடியலமால ஆனா கிளம்பெல்லாம் இருக்குது சம்பந்தி இருக்கிறத கொஞ்சம் அமைதியா இருக்குது இது நட்டுக்கு சமூக மூர்த்தி அல்லது இப்படி எல்லாம் இந்த வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னங்கிற அந்த கேதாரப்பரியத்தை ரொம்ப அருமையா இருக்கு இன்னொரு பாட்டு என்னையா அதுக்கு நம்ம தொண்டர் அஞ்சு கடிடு மலைக்கு எப்ப பாண்டோம் அதுதான பாண்டா இப்பொழுது திருப்பநந்தாள் யஜமான சுவாமி இருக்காங்க இவங்களுக்கு முன்னே இருந்தவங்க இந்த தொண்டரஞ்சு கலிருமலைக்கு சுரும்பாண்மன்றங்கிற பாட்டு உயிரது அதனால இன்னைக்கு காலையில காசிக்கு போகுதுன்னு சொன்னா காலையில பூஜை முடியும்